நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலுமீது வயிற்றுல அரிசர் இருக்கிறதுனால வயிற்று எரிச்சல் வயிற்று வலி ஏற்பட்டால் கரும்பு சாற்றுடன் சிறிது சுக்க சேர்த்து ஒரு டம்ளர் அளவு அன்றாடம் பருகி வந்தால் இந்த வயிற்று எரிச்சல் வயிற்று வலி புண் அரிசர் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்